ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜேம்ஸ் என்பவர் கூடைப்பந்து விளையாட்டுக்கான விதிமுறைகளை உருவாக்கி தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முற்றிலும் கண்ணாடியால் அமைக்கப்பட்ட கட்டிடம் ஒஹையாவில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பென்டகன் கட்டிடம் அமெரிக்க நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சூயூஸ் ஐந்து விண்கலம் ரஷ்யாவால் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஹீலியோஸ் இரண்டு என்கின்ற விண்கலம் சூரிய ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெல்டா இரண்டு ராக்கெட் மூலம் அமெரிக்கா அனுப்பிய ஸ்டார்டஸ்ட் என்கின்ற விண்கலம் எண்பத்தி ஒன்று பி பார் வைல்டு டூ என்கின்ற வால் விண்மீனின் தலைப்பகுதிக்குள் நுழைந்து பறந்து அதன் பனித்துகள்கள் மண் துகள்கள் மற்றும் பல மாதிரிகளை எல்லாம் சேகரித்து கொண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே நாளில் பத்திரமாக பூமிக்கு திரும்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இராஜ அரிய ரத்தினம் ஈழது பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜமால் அப்துர் நாசிர் எகிப்தின் இரண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ம மு இலங்கையின் இஸ்லாமிய தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருக்மணி தேவி இலங்கை நடிகை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்டின் லூதர்கிங் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வி எஸ் ரமாதேவி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சங்கு சண்முகம் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாயாவதி குமாரி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு அப்துல் சமது இந்திய முஸ்லீம் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரியான் சைட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீல் நிதின் முகேஷ் இந்திய நடிகர் மற்றும் பாடகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுப்பையா நடேச பிள்ளை இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தஞ்சை ராமையா தாஸ் தமிழக கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேவநேய பாவலர் தேவநேய பாவானர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குல்சாரிலால் நந்தா இரண்டாவது இந்திய பிரதமர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கே எம் ஆதி தமிழக ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் மலாவி யோன் சிலம்புவே மற்றும் விக்கிபீடியா இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேரங்களில்